வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு லண்டனில் அரச மாளிகையான ஒயிட் ஹால் தீயினால் சேதமற்றது 1.847 எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு சாமுவேல் கோல்ட் தனது முதலாவது சுழல் துப்பாக்கி ரிவால்வர் எனப்படும் சுழல் துப்பாக்கி அமெரிக்க அரசுக்கு விலக்கி விற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூயார்க் பங்குச்சந்தையின் நிரந்தர தலைமையகம் நியூயார்க் நகரில் திறக்கப்பட்டது 1.896 எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு யூட்டா நாற்பத்தி மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிரிட்டன் காலனித்துவ நாடுகளில் சாரணர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பர்மா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பதினான்கு வயது நிரம்பிய பாபி ஃபிஷர் ஐக்கிய அமெரிக்காவின் சதுரங்க சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் பயணிகள் ரயில் ஒன்று சரக்கு ரயிலுடன் மோதியது முந்நூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதலாவது செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் ஒன்று தனது சுழற்சி பாதையிலிருந்து விலகி பூமியில் விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லூனா ஒன்று சந்திரனுக்கு மிக அண்மையில் சென்று விண்கலம் ஆனது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ்பிரிட் என்ற நாசாவின் ரோவர் கருவி செவ்வாயில் தரையிறங்கியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்காட் எஸ் செப்போட் தலைமையிலான வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் சனிக்கோளின் இரண்டு புதிய சந்திரன்களை கண்டுபிடித்து அறிவித்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு லூயி பிரைலி பிரைலி முறையை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு ஐசக் பிட்மன் ஆங்கிலேய மொழியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதஞ்சலி சாஸ்திரி இரண்டாவது இந்திய தலைமை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க துரைரத்தின சிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவா தமிழ் திரைப்பட நடிகர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஹென்ரி பெர்குசன் நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு மெய்யலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எர்வின் ஸ்ரோடிங்கர் ஆஸ்திரிய ஐரிய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகுல் தேவ்பர்மன் இந்திய இசையமைப்பாளர் இன்னாலின் சிறப்புகள் பர்மா விடுதலை நாள் காங்கோ மக்களாட்சி குடியரசின் மாவீரர் நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே